அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் தாத்தாச்சாரியாரை பழி அவர் ஆத்துல குளிக்கும் போது அவரோட எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சத்தியம் வாங்கி அவரோட தோல்பட்டையில் உட்காந்து அப்படியே வீதி வளம் வந்துட்டு இருந்தா பார்த்து பொதுமக்கள் எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க தாத்தாச்சாரியாருக்கு ரொம்ப அவமானமா போச்சு தெனாலிராமன் மட்டும் அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே மேலே உட்காந்துருந்தான் கடை வீதியில் வரும்போது மக்கள்லாம் பார்த்தாங்க என்னடா ஆச்சு தாத்தாச்சாரியா இருக்குது இப்படி வந்து தெனாலிராமனை தோல்பட்டையில் தூக்கிட்டு போயிட்ருக்காரு என்னமோ விவகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச பார்த்தாங்களாம் இருந்தாலும் அவங்களால சிரிப்பு அடக்கவே முடியலை சிரிப்பி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் அப்படியே அரண்மனை வழியாக வரும்போது அப்போ ராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து உப்பறிக்கையில் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரான் உப்பறிக்கைனா பால்கனி தெரியும் இல்லையா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரான் பார்த்தா தாத்தாச்சாரியார் தோல்பட்டையில் தெனாலிராமன் உட்காந்து போயிட்ருக்கான் இதை பார்த்தோடனே அரசர் அதிர்ச்சி ஆகிட்டாரன் என்னது இது இந்த தென்னாலிராமனுக்கு வந்து வரமுறையே இல்லாமல் போயிட்டுருக்கான் சும்மா காமெடி பண்ணுறேன்ற பேரில் இப்படி கோபம் வர்ற மாதிரிலாம் காமெடி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்கே அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரெண்டு காவலாளிகள் ஓடி வந்தாங்களாம் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் வந்து வேலைக்காரங்களும் அப்படி தான் கூப்பிடுவாங்க யாரங்கே அப்படின்னே அங்கேருந்து ஓடி வருவாங்க ரெண்டு பேர் ஓடி வந்திருக்காங்க வந்த உடனே ராஜா சொல்லியிருக்காரு இந்த தாத்தாச்சாரியார் தோல்பட்டையில் தெனாலிராமன் உட்காந்து போயிட்டுருக்கான் நீங்கள் போய் அவனை தெனாலிராமன் அடித்து இழுத்துட்டு வாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்களா அவங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்களுக்கு யார் தாத்தாச்சாரியார் யார் தெனாலிராமன் அப்படின்றது தெரியல உடனே அவங்க இப்படி பார்த்த உடனே ராஜா சொன்னாரான் நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஒருத்தர் தோள்பட்டையில் இன்னொருத்தன் உட்காந்து அந்த வீதியில் போயிட்டுருக்கான் அந்த மேலே உட்காந்துருக்கவன கீழே இழுத்து போட்டு நாலு மிதி மிதிச்சு இங்கே இழுத்துட்டு வாங்க சொல்லி சொன்னாரான் உடனே இந்த வேலைக்காரங்க ரெண்டு பேரும் தப தபன்னு ஓடினாங்களாம் தெனாலிராமன் வந்து என்ன பண்ணால் ராஜா தன்னை கவனிச்சிட்டாரு அப்படிங்கிறத அவனும் கவனிச்சிட்டான் இப்போ என்ன நடக்க போதுன்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு உடனே படக்குன்னு தாத்தாச்சாரியார் தோல்பட்டையில் இருந்து கீழே குதிச்சிட்டான் குதிச்சுட்டு மன்னிச்சிக்கங்க ராஜகுருவே உங்களை நான் வந்து பழி வாங்கிறதா நினச்சி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்கள் தோல்பட்டையில எல்லாம் ஏரி உட்காந்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்கு புத்தி வந்தது இதுக்கு பிராயசித்தமாக நானே உங்களை என் தோல்பட்டையில் உட்கார வச்சு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்றேன் தயவுசெய்து எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னோன்னே தாத்தாச்சாரியார் பார்த்தாரான் இவ்வளோ நேரம் நம்ம அசிங்கப்பட்டோம் இனிமேல் இவன் தோல்பட்டையில் உட்காந்து போனாதான் நம்ம கொஞ்சமாவது மரியாதையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போயாவது உனக்கு புத்தி வந்ததே சரி சரி குனி அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் தோள்பட்டை மேலே ஏறி உட்காந்துறான் தெனாலிராமன் அவரை தூக்கிட்டு அப்படியே ஒரு நடந்து போகிறான் போகும்போது அந்த வேலைக்காரங்க காவலாளிங்க ரெண்டு பேரும் வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா தாத்தாச்சாரியார் மேலே உட்காந்துட்ருக்காரு அவங்களுக்கு தான் யார் தாத்தாச்சாரியார் யார் தெனாலிராமன் தெரியாதே மேல உட்காந்துருந்தவன தானே ராஜா அடிச்சு இழுத்துட்டு சொன்னாரு கீழே தள்ளி நாலு மிதி மிதிச்சு அடி அடினு அடிச்சு தாத்தாச்சாரியரை இழுத்துட்டு வந்தாங்களாம் இது பார்த்தோன்னே கிருஷ்ண அதிர்ச்சி ஆயிட்டாரா என்னது தாத்தாச்சாரியர் அடிச்சு இழுத்துட்டு சொல்றீங்க எழுத்துட்டு வந்திருக்கீங்க நான் வந்து தெனாலிராமனை தானே அடிச்சு இழுத்துட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் மன்னிக்கண்ண மகாராஜா எங்களுக்கு யார் தாத்தாச்சாரியார் யார் தெனாலிராமன் தெரியாது நீங்கள் மேலே உட்காந்துருக்க வரை தான் கீழே இழுத்து போட்டு அடிக்க சொன்னீங்க அதனால நாங்கள் இப்படி பண்ணிவிட்டோம் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னாங்களாம் உடனே தெனாலி அப்படின்னு கற்றுனாராம் அப்போது அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்த தெனாலிராமன் வந்து நைஸாக வெளியில் வந்தான் வந்த உடனே கிருஷ்ணதேவராயருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு உனக்கு எவ்வளோ தைரியம் ராஜகுருவை இந்த மாதிரி நீ உடனடியாக இவனை பிடிச்ச ஜெயிலில் போடுங்க நாளைக்கு வந்து நான் இவனுக்கு ஒரு தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனை எழுத்துகிட்டு போக சொல்லிட்டாரான் தாத்தாச்சாரியார்கிட்ட விசாரிச்சுருக்காரு தென் கிருஷ்ணதேவராயர் என்ன நடந்தது ஏன் நீங்கள் அவனை தோல்பட்டையில் தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருக்காரு அப்போ தாத்தாச்சாரியார் வந்து தான் காலையில் குளிக்க போனது அப்போ ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு குளித்தது அதை தெனாலிராமன் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சது திரும்ப வந்து தாங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸை தந்தது தோல்பட்டையில் உட்காரும்படி அவரை நிர்பந்தப்படுத்தினது வேறு வழி இல்லாமல் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தென்னாலி ராமனன் தோல்பட்டையில் உட்கார வச்சுட்டு தூக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் தாத்தாச்சாரியார் அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு உடனே கிருஷ்ணதேவராயர் வந்து தாத்தாச்சாரியாரை மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டு வேகமாக தன்னோடய ரூமுக்கு போனாராம் ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாராம் அவருக்கே சிரிப்பு தாங்க முடியலையாம் உளுந்து உளுந்து சிரித்தாராம் இருந்தாலும் தாத்தாச்சாரியார்ன்ற எவ்வளோ வயசானவர் ஒரு ராஜகுரு அவரை வந்து அவமானப்படுத்தியிருக்கான் தெனாலிராமனுக்கு நாளைக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரான் தெனாலிராமன் ஜெயிலில் உக்காந்துருந்தானா நாளைக்கு அரசர் என்ன தண்டனை தரப்போகிறாரோ அப்படின்னு உட்காந்துருந்தானா என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம் சரி நேயர்களே